அணிவ செல்லம் அவர்கள் தன் மனைவியரில் ஒருவரிடம் ஆள் அனுப்பினார்கள் உங்களை உண்மையை கொண்டு தன் தூதராக அனுப்பிய அல்லாஹுவின் மீது சத்தியமாக என்னிடம் தண்ணீரை தவிர வேறில்லை என்று அவர்களின் மனைவி கூறினார் பின்பு மற்றொரு மனைவியிடம் அனுப்பினார்கள் அவர்களும் கூறினார்கள் இன்றைய இரவு இவரை விருந்தாளியாக ஆக்கிக் கொள்பவர் யார் என்று தன் தோடர்களை பார்த்து நபிசல் அல்லாஹும் ஆணையங்கள் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் அன்சாரிகளில் ஒருவர் இறை தூதர் அவர்களே நான் ஏற்கிறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார் அவர்களின் விருந்தாளியை மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அவர் தன் மனைவியிடம் உன்னிடம் ஏதும் உள்ளதா என்று கேட்டார் என் குழந்தைகளுக்குரிய உணவை தவிர வேறில்லை என்று அவர் மனைவி கூறினார் அதற்கு அவர் ஏதேனும் அவர்களுக்கு தந்திரம் செய்து அவர்கள் இரவு உணவை கேட்டால் அவர்களை தூங்க செய்வாயாக நம் விருந்தாளி வந்ததும் விளக்கை நீ அணைத்துவிட நாம் சாப்பிடுவது போல் அவர்களிடம் காட்டிக்கொள்வோம் என்று கூறினார் அவர் வந்ததும் அவர்கள் உட்கார்ந்தார்கள் விருந்தாளி சாப்பிட்டார் இருவரும் பசியாகவே இரவை கழித்தார்கள் காலை நேரம் வந்ததும் நபிசல்லாக அணைகளை செல்லும் அவர்களிடம் சென்றார் அவரிடம் நபிசல்லாக அணைகளை செல்லும் அவர்கள் நேற்று இரவு நீங்கள் இருவரும் உங்கள் விருந்தாளியிடம் நடந்து கொண்ட முறையால் அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைந்துவிட்டான் என்று வாழ்த்து கூறினார்கள் புகாரி மூன்று முஸ்லிம் இரண்டு